நச்சினி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் கரிசல் காட்டுப்புறம்னு ஒரு அழகான ஊருங்க அந்த ஊருல கண்ணன் காவிரி ஒருத்தவங்க தம்பதியர்கள் இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் கதிர்ன்னு இருந்தானா இந்த கதிர்க்கு என்னன்னா இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் இவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்களாம் என்ன டார்ச்சர்னு கேக்குறீங்களா ஒன்னும் இல்லைங்க வீட்டுல ஓடிட்டு இருந்தா டே கதரு அந்தடா அப்படின்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாராம் கீழே விழுந்து கடந்தாலும் அத எடுத்து ஸ்டாண்ட்ல வைப்பா கீழ கடக்குதுல அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் லைட் எரிஞ்சாலும் வேஸ்டா லைட் எரியுது ஆஃப் பண்ணு துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வை அப்படின்னு சில விஷயங்களை பொறுப்புகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம்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 பாஸ் பண்ணிட்டு நம்ம அங்கயே போயி இருந்திடணும் அப்பாவோட தொழில் இந்த அம்மாவோட தொழிலையும் தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ற நல்ல விஷயங்கள்லாம் இவனுக்கு எரிச்சல் மூட்டி எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க இருந்து அவங்க அப்பா கிளம்பும் இவனுக்கு நல்லபடியா இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ரெண்டு பேரும் அனுப்புறாங்களாங்க இவனும் அந்த இன்டர்வியூ போறதுக்கு நெருங்கிட்டான் வந்துட்டான் வந்து இறங்கிட்டு பார்த்தா வெளியில செக்யூரிட்டி ஆளும் கிடையாதுங்க ஒரு அந்த கதவு இருக்கு அந்த கதவுல அந்த தாழ்பல் இருக்கு இல்லைங்களா அது மேல் வாக்குல தூக்கி அது தொடரக்க போற ஆலைய குத்துற அளவுக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறாங்க அத கூட சரி பண்ணாம அப்படியே இருக்குது இவன் பார்த்த உடனே வீட்டுலதான் எப்ப பார்த்தாலும் தாழ்பால சரி பண்ணிட்டு அழகா உள்ளி ரெண்டு சைடும் மலர்கள் அழகான பூங்கா மாதிரி முன்னாடி அமைஞ்சிருக்கு அதுல என்ன ஆயிடுச்சுன்னா மோட்டர் போட்டு அந்த தண்ணி பைப் இருக்கு அந்த பைப்ல பார்த்தா அது கீழே வேஸ்டா ஓடிட்டு இருக்கு அந்த செடிக்கெல்லாம் போகாம வேஸ்டா ஓடிட்டு இருக்கு இவனுக்கு அதை பார்த்த உடனே அதை எடுத்து அந்த தண்ணி இந்த செடிக்கு எல்லாம் போற மாதிரி அந்த பைப்பை எடுத்து அதில் போட்டுட்டு உள்ளார போறாங்க ஆனா இன்டர்வியூ நடக்கிறது வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுனால அவன் கீழெல்லாம் பாத்துட்டு திரும்ப மேல படி படிக்கட்டி ஏறாப்ல படிக்கட்டி ஏறும்போது அந்த ஏறும்போது லைட் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு ஆனா காலையில பத்து மணி ஆயிடுச்சு அந்த லைட் இன்னமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது வீட்டுல எப்ப பார்த்தாலும் அப்பாவும் அம்மாவும் சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் வரும் லைட்டை போட்டா எரியது பாரு வேஸ்டா எரியது பாரு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றது காதல உனக்கு ஒளிச்சுகிட்டே இருந்தது இவன் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவன் படி ஏறி மேல போறான் மேல போட உடனே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இன்டர்வியூக்கு இவனை மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அதை பார்த்த உடனே இவனுக்கு பயம் மனசுக்குள்ளார அச்சோ இந்த விலை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் எல்லாரோடையும் உட்கார போறான் உட்கார போன உடனே அவனுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிறைய ஓடிட்டு இருக்குது ஆஃப் பண்ணிட்டு இப்படி வரும்போது அந்த கால் மிதியடியில வெல்கம்னு எழுதிருக்கோங்க அதெல்லாம் தலையில இருக்குது ஆனா அந்த தன்னோட காலாலிய அந்த வெல்கம்ன்ற இதை வந்து சரி பண்ணி வச்சிட்டு போயி தன் கூட வந்திருக்க போய் உக்காந்துருக்கான் உக்காந்த உடனே எல்லாரும் ஒரு ஒருத்தவங்களா உள்ளார போறாங்க இன்டர்வியூ ஸ்டார்டிங் ஆயிடுச்சு உள்ளார போறாங்க எல்லாரும் வெளியில போயிட்டே இருக்கிறாங்க யாருக்கிட்டையும் கேட்க முடியல என்ன நடந்துச்சு எது நினைச்சு ஏன்னா இவன் தான் கடைசியா வந்தாளாச்சா அதனால உள்ளனே இவன் தான் கடைசியால இருக்கிறான் எல்லாரும் போயிட்டு வந்துட்டு கிளம்பிட்டாங்க இவன் உள்ளார போன உடனே உடனே இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து என்ன சொல்றாரு நீங்க எப்ப ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கதிர்கிட்ட கேட்கிறாரு இவனுக்கு என்ன சொதுன்னே தெரியல இல்லடா கேள்வியும் கேக்கல எதுவுமே பண்ணல திடீர்னு ஒரு பத்துக்கு ஒரே ஆச்சரியம் குழப்பத்துல நிக்கிறான் உடனே அவன் அவனோட குழப்பத்தை பாத்துட்டே அவரு வந்து சொல்றாரு இன்டர்வியூ எடுக்கிற அந்த சார் வந்து சொல்றாரு இல்லங்க நாங்க வந்து இவ்வளவு பேரும் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்ற சொல்லி எடுக்கிறது வந்து சரியான முறை இல்ல அதனால வந்து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 கிடைச்சதுக்கு காரணமே அவங்க அப்பா அம்மா தான் ஏன்னா எப்ப பார்த்தாலும் கரெக்டாயிரு இப்படி செய்ய அப்படி செய்யன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே அவங்கதானே அதனாலதானே இவனுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அதனால இந்த வேலை கிடைச்சதும் அவங்க அப்பா அம்மாவே இங்கே கூட்டிட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்களாங்க ஒரு ரொம்ப மனதிருப்தியோட தன்னோட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் செலக்ட் ஆயிட்டேன்பா அதுக்கு காரணமே நீங்கதான் அப்படின்னு சொல்லி அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறானா